அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலியிலிருந்து மனுவேல் தலைப்பு உழைப்பின் அமெரிக்காவில் பெரும் பணக்கார முதியவர் ஒருவர் தள்ளாத வயதிலும் தளராமல் உழைத்துக் கொண்டிருந்தார் ஒருமுறை அலுவலக பணியின் காரணமாக விமானத்தில் பயணம் மேற்கொண்டார் பயணத்தில் அம்முதியவரின் அருகில் இளைஞர் ஒருவரும் பயணம் செய்தார் அந்த இளைஞர் முதியவரை நன்கு அறிவார் எனவே அவரை நோக்கி ஐயா உங்களுக்கும் வயதாகிவிட்டது கோடி கோடியாக செல்வத்தை தான் சேர்த்து விட்டீர்களே இன்னும் ஏன் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஓய்வெடுத்துக் உங்கள் வாழ்க்கையில் என்று கேட்டார் அதை கேட்ட அந்த முதியவர் புன்னகைத்தார் நான் வந்துவிட்டோமே இனி இயங்க வேண்டுமா என்று இந்த விமானம் நினைத்தால் என்ன ஆகும் என்று கூற அந்த இளைஞர் தன்னை எண்ணி வெட்கப்பட்டார் ஆம் உழைப்பிற்கு வயது ஒரு தடையில்லை உழைக்காமல் இருப்போர் பிறர் உழைப்பை உறிஞ்சுகின்றனர் உழைப்பும் உண்மையும் நேர்மையும் சம விகிதத்தில் கலைக்கிற சமூகம் போட்டிகளுக்கும் சவால்களுக்கும் பயப்பட வேண்டியதில்லை நமக்கு நாமே முதலாளியாக மாற நினைக்கும் நமக்கு உழைப்பு திருவிழாவாக மாற முடியும் வியர்வை பன்னீராக கருதப்படும் முதலாளி என்பது முதல் தொழிலாளி என்பதன் சுருக்கம்தான் சிந்திப்போம் உழைப்பின் மேன்மையை உணர்ந்து உழைப்போம் நன்றி